வணக்கம் நற்றினை நேயர்களே நாள் டிசம்பர் 24 நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்தில் இலக்கிய விலாவில் வெளியிடப்பட்ட பிப்டி 50 என்ற புத்தகத்தின் ஆசிரியர் சுதா மேனன் இரண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசானது அமெரிக்க நாட்டை சார்ந்த வில்லியம் நாத்தாஸ் மற்றும் பால் ரோமர் ஆகிய இருவருக்கும் அளிக்கப்பட உள்ளது மூன்று ஒடிசா மாநிலமானது கட்டுமான ஊழியர்களின் குழந்தைகளுக்கு தொழில்நுட்ப கல்விக்கான நிதியுதவிகளை வழங்குவதற்காக நிர்மான் குசுமா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது நான்கு இந்தியா மற்றும் ஆசியாவின் முதல் டால்பின் ஆராய்ச்சி மையம் அமையும்விடம் பாட்னா ஐந்து ஆஸ்காம் அரியானா அரசாங்கத்துடன் இணைந்து இன்டர்நெட் ஆப் திங்ஸ் என்ற சிறப்பு மையத்தை தொடங்கிய இடம் குருகிராம் அரியானா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நாஸ்காம் வெளியிட்டுள்ள ஒரு ஆய்வின்படி எந்த நாடு உலகின் மிகப்பெரிய வர்த்தக செயல்முறை மேலாண்மை தளமாக உள்ளது 2. சர்வதேச விளம்பர சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் 3. ஆலில்லா லெவல் கிராசிங் இல்லாத ரயில்வே எது நான்கு எப்பகுதியில் விலையும் அல்போன்சா மாம்பழங்களுக்கு புவிச்சார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளது ஐந்து டொனால்டு பிராட்மேனுக்கு பிறகு வேகமாக டுவெண்டி போர்த் அடித்த வீரர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்